வணக்கம் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாகிஸ்தான் நாட்டின் பொருட்களுக்கு இருநூறு சதவிகித வரி விதிக்கும் தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் இஎஸ்ஐ சட்டத்தை நாடு முழுவதும் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மூன்று இந்தியாவின் தற்போதைய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டிற்கான மத்திய அரசு பட்ஜெட்டில் விண்வெளித்துறை எத்தனை சதவிகித ஊக்கத்தை பெறுகிறது இரண்டு ரிசர்வ் வங்கி மத்திய வங்கியின் பிற செயல்பாடுகளில் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்த கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன மூன்று கௌசல் யுவா சம்வாத் மாநாடு எந்த மத்திய அமைச்சகத்தால் தொடங்கப்பட உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி